اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه واهل بيته اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا اني اسكنت من رِيَاجِ بِوَادٍ نُورِ ذِي فَرْعٍ عِنْدَ بَيْتِكَ الْمُحَرَّرِ عَبْدًا لِيُقِيمَ الصَّلَاةَ فَتَجْعَلَ الْأَفْئِدَةَ مِنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ وَارْزُقْهُ مِنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُ يَشْكُرُونَ صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما عمل ابن ادم يوما النحر عملا احب الى الله من إراقه الدم وانها لا تاتي يوم القيامه بقرونها وغطاءها وعشاءها صدق رسول الله صلى الله عليه وسلم هل اجا ارلالن نخرت فهرن غد يومه ما هي ஏகவல்லவன் அல்லாஹுசு பகானஹூவத் ஆலாவுக்கே சருவ புகழும் புகழ்ச்சியும் குறித்த அகற்றும் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் அவன் பிறவுமில்லை பிறக்கப்படவுமில்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும் அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்துதர் சன்மார்க்க போதகர் سردار عالم رسول اكرم نبی جل نایغم محمد رسول اللہ صلی اللہ علیه وسلم انوارغل ميدم انوارغل نا رچوارغل فن بچیواند اتما صحابا کل تابعنگل تبع تابعنگل نلوارغل واللوارغل نمانوارغل ميدلوم اللہ بن نللل انجاندوم دعوه داها كنتم ایک ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வு taala உடைய மாளிகையிலே நவைத் துல் இட்காஃப லில்லாஹ் என்ற உன்னிய niyatulan ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் சொல்லிலும் செயலிலும் சகல நிலைகளிலும் படைத்த வல்லவனே அஞ்சி பயந்தி தக்வா ஓடுந்து கொள்ளுமாறு முதலல் அரியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியய்கும் நஸீஹத்து செய்து கொள்கிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நெல்லடியார்களே ரபுல் அடிசத் அல்லாஹு ஆலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு வஸ்துவையும் ஒவ்வொன்றுக்காக படைப்பி வைத்திருக்கிறார் சில வஸ்துக்கள் சிலதை சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது சில படைப்புகள் சில படைப்புகளை விட சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது சில இடங்கள் சில இடங்களை விட சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய நெல்லடியார்களை அன்பு சக்தர்களே இடங்களை எடுத்துக்கொண்டால் இடங்களிலேயே மிகவும் சிறப்புக்குரிய ஒரு இடமாக இருக்கும் என்று சொன்னால் அது புனிதமான காபா அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி வாயல்களை எடுத்துக்கொண்டால் அந்த பள்ளி வாயல்கள் அனைத்தையும் விட சிறந்த ஒரு பள்ளி வாயல் அது புனித காபத்துவாவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அவ்வளவு நல்லது விபக்கத்தம் உபாவரக்கம் ஓகுதலில் ஆலமின் ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين عند كعباب فتّي عوان ورنك عند بردو عند بومي اليه مضلع وضي عمي كبتة وروع كبتة غدام آخي عند بيت الله عندهم لذكره عندما عندهم اغدام أفلهم صرف كريا داخير عندهم لذكره இரவை எடுத்துக்கொண்டால் இரவுகளிலே சிறந்த ஒரு இரவாக லைலத்துல கதருடைய இரவு இருந்து கொண்டிருக்கிறது இந்த லைலத்துல கதிர் ஆயிரம் இரவுகள் ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய நெல்லடியார்களை அன்பு சகோதரர்களை நாட்களை எடுத்துக்கொண்டால் நாட்களிலே சிறந்த ஒரு நாளாக செய்யிதுள் ஐயாம் என்று சொல்லக்கூடிய நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சிறப்புக்குரிய ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒவ்வொன்றை ஒவ்வொன்றைக்கான சிறப்புக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறார் நபிமார்களை எடுத்துக்கொண்டால் நபிமார்களிலே ரசூல்மார்கள் சிறப்புக்குரியவர்கள் அந்த ரசூல்மார்களிலே உளுள் அசும் என்று சொல்லக்கூடிய ஐந்து நபிமார்கள் சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அந்த உளுள் அசும்களிலேயும் சிறப்புக்குரியவர்களாக அஸ்ரப்பு கண்மணி ரசூல் அல்லாஹ் சல்லாஹுவா அழகி வசல்லும் அன்னவர்கள் சிறப்புக்குரியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய நெல்லடியார்களை அணிவு எனவே உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களும் தன்னை மற்றொன்றுக்கு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் மற்றொன்றுக்கு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் தாவரங்களை எடுத்துக்கொண்டால் புட்புண்டுதலை எடுத்துக்கொண்டால் அந்த தாவரங்களும் புட்பூண்டுகளும் மிருகங்களுக்காக வந்து தண்ணி அர்ப்பணிக்க வேண்டும் தாவரங்கள் புட்பூண்டுகள் இவைகளை சாப்பிட்டால்தான் மிருகம் மிருகங்கள் உயிர் வாழ இருக்கிறது எனவே அந்த தாவரங்களும் புட்பூண்டுகளும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அதேபோன்று சகோதரங்களை அல்லாவுடைய நெல்லடியார்களே பறவைகளை எடுத்துக்கொண்டால் மிருகங்களை எடுத்துக்கொண்டால் அந்த பறவைகளும் மிருகங்களும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் மனிதர்களுக்காக மனிதர்களுக்கு சாப்பிடுவதற்காக வேண்டி அல்லாஹெல்ல ஜனாலுகம் பறவைகளையும் மிருகங்களையும் அல்லாஹாக்கி வைத்திருக்கிறார் ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்புடைய வளர்ச்சிக்கு அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய படை வீரர்களுக்கு தன்னுடைய உயிர்களை அர்ப்பணிக்க வேண்டும் எனவே ஒன்றை ஒன்றைக்கான அல்லாஹ் சிறப்பாகி வைத்திருக்கிறார் அல்லாவுடைய நெல்லடியார்களை அன்பு சகோதர்களே ஒரு முன்னோற்றத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் தன்னை அர்ப்பணிக்கவே வேண்டும் மரம் வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த மரம் வளர்வதற்காக வேண்டி விதை தன்னை அழித்துக் கொள்ள வேண்டும் தன்னை அழித்துக் கொண்டால்தான் அந்த மரங்கள் வளர இருக்கிறது அதாவது நெல்லடியார்களை அனுப்ச்சவதே இது மாதிரி மிருகங்கள் வளருவதாக இருந்தால் அந்த மிருகங்கள் வளர்வதற்காக வேண்டி இலைகள் குலைகள் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் இது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனோ ஆசைகளை இச்சைகளை அல்லாவுக்காக வேண்டி அடைக்கிக் கொள்ளக்கூடிய நேரத்தில் தான் அவனுடைய அந்தஸ்துகள் உயர்வுகள் மார்க்கத்திலே உயர்வை அடைய முடியும் அல்லாவுடைய நெல்லடியாரிகளை அனுப்பிச்சவர்களே நாம் குரு காய்தாவுடைய கடைசி நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம் வரை இருக்கூடிய மாதம்ஜாவுடைய மாதம் அல்லா ஜெல்ல ஜெல்ல அலு அவன் உருவாக்கிய பன்னிரண்டு மாதங்களிலே சிறப்புக்குரிய மாதங்களாக நான்கு மாதங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் ரஜப் அல்லாவுடைய அன்பு சோதரிகளே ம் என்று சொல்லூரிய மாதம் துல்ஹிஜாவுடைய மாதம் ரஜப் என்ற மாதம் இப்படி நான்கு மாதங்கள் இருக்கிறது இந்த நான்கு மாதங்களும் சிறப்புக்குரிய மாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் இந்த மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் துல்ஹிஜாவுடைய மாதத்தை நாம் அடைந்துவிட்டால் அந்த துல்ஹிஜாவுடைய மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவுடைய ரசூல் சல்லவ்வாகுவா அழகி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆதமுடைய மகன் ஆதமுடைய சந்ததி செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவுக்கு சிறப்புக்குரிய ஒரு அமல் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான அமல் இந்த சுல் ஹிஜாவுடைய மாதத்தில் ஒரு இரத்தத்தை ஓட்டுவது ஒரு பிராணியை அறுத்து உறுபான் செய்வது இதுதான் அல்லாவுக்கு இந்த மாதத்திலே மிகவும் பிடித்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அமலை செய்கிற நேரம் நாளை கேமத்துடைய நாளையில் அந்த பிராணியுடைய எலும்புகள் உள்ளுகள் தோடுகள் முடிகள் அனைத்தும் அவனுக்கு நன்மைகளாக வர இருக்கிறது என்றெல்லாம் சிறப்புகளை பற்றி அல்லாவுடைய அரசு சல்லாஹு அலிசலாம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார் அல்லாவுடைய நெல்லடியாளர்களை அன்பு சோழர்களே ஹஜ்டைய மாசம் இந்த ஹஜ்டைய மாசத்திலே எமக்கு நிறைய படிப்புகளை அல்லாஹு தாலா தந்திருக்கிறார் ஒரு குடும்பம் செய்த தியாகம் ஒரு குடும்பம் தன்னை அர்ப்பணித்த அந்த முறை அல்லாவுக்கு பிடிச்சிருக்கு அதனால ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் வரும் வரைக்கும் அந்த குடும்பம் செய்த தியாகத்தை இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் செய்ய வேண்டும் என்பதை அல்லாவுக்கு அளவுகிறார் அல்லாவுடைய நெல்லடியார்களை அன்பு சகோதர்களே இப்ராஹிம் ஆரே இஸ்லாத் வசலாம் அன்னவர்கள் மூணு வாழ்க்கையிலே மூணு சோதனைகளை சந்தித்தார்கள் எத்தனை சோதனை மூணு சோதனைகளை சந்தித்தார்கள் அந்த மூணு சோதனைகளிலும் வின் பண்ணினார்கள் அந்த மூணு சோதனைகளுக்கு முகம் கொடுத்து வெற்றி கண்டார்கள் சோதனை என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான சோதனை அல்ல ஒரா அல்லா சொல்லுகிறான் இன்ன ஹாதா லகுவல் பல என்னது இன்னஹாதா லகுவல் பல உள்முதீன் சோதனை தான் அதுதான் சோதனை யார் சொல்றேன் அல்லா சொல்றான் சோதனை சோதனை வைத்த அல்லாஹ் சொல்றதான் சோதனை மாஸ்டர் கேள்விகள் எடுக்கிறாரு மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு கேள்வி எடுத்துட்டு மாஸ்டரே சொல்றாரு அடுத்த கேள்வி அப்படி கேள்வி சும்மா கல்லையை உருட்டு புரட்டுற மாதிரியான கேள்வி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா எப்படியான கேள்வியா இருக்கும் மாணவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அல்லா சொல்கிறான் நான் அந்த இப்ராஹிமுக்கு அரகி சலாத்துவ சலாம் அவருக்கு கொடுத்த சோதனை இருக்கே அது பயங்கரமான ஒரு சோதனை அந்த மூணு சோதனைகளும் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ஒன்னாவது சோதனை தன்னுடைய மகனுடைய விஷயத்திலே தன்னுடைய மனைவியுடைய விஷயத்திலே மகனையும் மனைவியையும் யாருமே இல்லாத அந்த பாலைவன பூமியிலே மனிதர்கள் வாழாத மிருகங்கள் இல்லாத குட்பூண்டுகள் முளைக்காத யோசனை பண்ணி பாருங்க இப்ப எம் கரண்ட் இருக்கா வசதி வாய்ப்புகள் இருக்கா ஏசி இருக்கா கூடாரம் இருக்கா வீடு இருக்கா இல்ல பாலைவனம் இந்த பாலைவனத்திலே தன்னுடைய மகனையும் மனைவியையும் விட்டுட்டு வரும்படி அல்லா சொல்றான் ஒரு பேச்சின் பேசல்ல அல்லாட சோதனைக்கு முகம் கொடுக்கிறாரே அல்லாற சோதனைக்கு முகம் கொடுக்கிறாரே தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் அந்த இடத்திலே கொண்டுவிட்டு அங்கே வைத்துவிட்டு திரும்புற நேரம் கூட தன்னுடைய மனைவியினர் முகத்தை கூட பார்த்து பேச முடியாத அளவுக்கு மூஞ்சை பார்த்து பேச முடியாத வருத்தோடும் வேதனையோடும் அர்ப்பணிப்பை செய்துவிட்டு வார நேரம்னா இப்ராஹிம் அரகி சலாத்து வசலாம் அன்னவர்களுடைய மனைவி கேட்கிறா இப்ராஹிமே இது அல்லாத ஓடரா அல்லாட கட்டளையா அப்படின்னு கேட்கிற நேரம் ஆமாம் இந்த தலையை அசைத்தவர்களாக திரும்பி கூட பார்க்காமல் வந்தார்கள் அல்லாவுடைய நெல்லார்கள் இது முதலாவது சோதனை என்னுடைய குடும்பத்தை இந்த இடத்துல நான் வச்சிட்டு எப்படியான இடம் எந்த புட்பூண்டுகளும் இல்லாத இடத்தில் நான் வச்சுட்டு வாரேன் இத தம் மீனாசித்தலைகிம் யா யாருமே இல்லாம இந்த மக்கள் என்னுடைய மனைவி பிள்ள இவங்க இருக்கிற இடத்துக்கு மக்கள் வரணும் அப்படியான ஒரு இடமாக இந்த இடத்தை பறக்க செய்யப்பட்ட இடமாக பல வகைகள் நிறைந்த இடமாக ஆக்கிறீ இந்த பள்ளிவாசலுக்கு தொலைவரக்கூடியவர்களாக ஆக்கிரி அப்படின்னு துவா கேட்டார்கள் அல்லாவுடைய நெல்லடியார்களே இது முதலாவது சோதனை இரண்டாவது சோதனை இப்ராஹிம் அலை இஸ்லாத்து அண்ணவர்கள் சந்தித்த இரண்டாவது சோதனை சையிதுனா இப்ராஹிம் அலைஸ்வலாத்து வசலாம் அவர்கள் தீனை பரப்புவதற்காக வேண்டி மேற்கொண்ட அந்த கட்டத்திலே முழு ஊரும் அவரை எதிர்த்து நின்றது நாட்டுடைய அரசன் அவருக்கு தண்டனை கொடுக்க முடிவெடுத்து விட்டான் அந்த கட்டத்தில் முழுவூரும் ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவுதான் சகிதுனா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் நெருப்பிலே தூக்கி போட இது இரண்டாவது சோதனை அல்லா ஜெல்ல அந்த நெருப்பிலிருந்து சஹிதுனா இப்ராஹிம் அலி இஸ்வலாத்து வசலாம் அவர்களை பாதுகாத்தான் இப்ராஹிம் நெருப்பே நெருப்பே இந்த இப்ராஹிமின் மீது சாந்தமாக குளிர்ச்சியாக ாகிறி ஆகிற என்று அல்லாத ஆர்டர் அதில் பாஸ் பண்ணினாரே மூணாவது சோதனை மூணாவது சோதனை சகிதுனா இப்ராஹிம் அலையலாத் வசலாம் அண்ணவர்கள் வயது முதிர்ந்த கட்டம் பிள்ளை பாக்கியம் பாக்கியமர்த்த நிலைமையில் வாழ்ந்த ஒரு கட்டம் இப்படியான ஒரு கட்டத்தில் முதிர்ந்த பவத்தில் அவருக்கு ஒரு குழந்தையை அல்லாஹு தாலா கொடுத்தான் இப்ராஹிம் அலைத்து வஸ்லாம் அவர்களுக்கு முதிர்ந்த பருவத்திலே பிள்ளைகள் இனி கிடைக்காது என்ற அந்த எண்ணத்திலே வாழ்ந்த கட்டத்திலே அல்லாஹல் சயிதுனா இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அவர்களுக்கு ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான் இஸ்மா இல் அலி இந்த மகனோட இரக்கமாக வாழ்ந்து இருக்கக்கூடிய கட்டத்திலேதான் அல்லாட ஓடர் என்ன ஓடர் மகன அறுக்கணும் மகன அறுக்கணும் எந்த ஓடர் வருகிறது ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் இந்த ஓடர் கனவிலே காண்கிறார் இதுக்கு பின்னால் இதை தாமதப்படுத்த முடியாது இதை நிறைவேற்ற வேண்டும் இதனை அல்லாவுடைய இந்த கட்டளை நான் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் என்றும் எண்ணத்தோடு மகனை அழைத்துக் கொண்டு மகனிடத்திலே முதலாவது கேட்கிறார் என்ன கேட்கிறார் யாபுனை என்னுடைய அருமை மகனே உன்னை அறுக்கிறதுக்கு நான் கனவுளை கண்டேன் உன் ஐடியா என்ன ஒன்று ஆலோசனை என்ன எண்ணி கேட்ட நேரம் இஸ்மாயில் அலிசலாத் வசலாம் என்னுடைய தந்தையே அல்லாஹுடைய ஓடர் அப்படியாக இருந்தால் நீங்கள் என்னை பொறுமையான கண்டுகொள்வீர்கள் நான் பொறுமையாயிருப்பேன் என்ன அருங்க என்று சொல்ல என்னுடைய தந்தையே அல்லாஹுடைய ஓடரா அல்லாவுடைய கட்டளையா அப்படி என்று சொன்னால் அந்த கட்டளைக்கு மாற்றம் செஞ்சாதீங்க அந்த கட்டளை நிறைவேற்றீங்க என்ன நீங்க பொறுமையாளர்கள் ஒருத்தராக கண்டுகொள்வீர்கள் என்று மகன் சொல்ல அந்த மகனை எடுத்துக்கொண்டு அங்கே போகிறார் பலம்மா அசமா ஒல்லில் ஜமீன் இப்ப ரெண்டு பேரும் உடன்பட்டு அறுக்க முற்படுகின்ற பொழுது ஒனாதை நிறுத்திக் கொள் இப்ராஹிமே நிறுத்திக் கொள் என்ற ஒரு கட்டளை வருகிறது அது சத்தியா இப்ராஹிமே நீங்கள் கண்ட கலவை உண்மைப்படுத்திவிட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் பாஸ் ஆகிவிட்டீர்கள் வெற்றி அறிந்து விட்டீர்கள் உங்களுடைய மகனை நீங்கள் அறுக்க உங்களுடைய மகனை நீங்கள் அறுக்க இந்த மகனுக்கு பதிலாக நான் ஒரு ஆற்றை தருகிறேன் இந்த ஆட்டை அறுத்து பணியிடுமாறு அல்லாவுடைய ஓர்டர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மாசம் தான் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு சகோதரர்களே எனவே ஒருபான் ஒரு வழியா என்ன செய்யணும் தலைப்புரை கண்டுவிட்டால் தலைப்புரை கண்டுவிட்டால் யாரெல்லாம் நியத்து வைத்திருக்கிறீங்களோ நான் இந்த முறை குர்பான் கொடுக்கிறேன் இந்த முறை நான் உதகையா கொடுக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நியத்தி வைத்திருக்கிறீங்களோ முதலாவது அவங்க எது செய்யக்கூடாது நகம் பெற்றக்கூடாது முடிகளை களையக்கூடாது இந்த மாதிரியான விடயங்களை தவிந்து கொள்ள வேண்டும் மீசையை கத்தரிப்பது தாடியை வலிப்பது நகங்களை வெட்டுவது முடிகளை வெட்டுவது வேறெந்தென்ன முடிகள் எல்லாம் இருக்கிறதோ ஒரு முடிகளையும் கலட்டக்கூடாது அந்த குர்பானியை நிறைவேற்றும் வரைக்கும் இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் அன்பு புரிய சகோதரர்களே அந்த குர்பானி எப்ப கொடுக்குற எந்த நேரத்தில் கொடுக்குற அந்த குர்பானி அந்த உலையா தொழுகைக்கு பின்னால கொடுக்கணும் பெர்ணாத்தினம் அந்த பெண்ணா தினத்தில் தொழுகைக்கு பின்னால இருந்து பத்தில் இருந்து பிறை பதிமூணும் மகறிவு வரைக்காற்றிலும் சூரியன் மறையும் வரைக்கும் கொடுக்கலாம் அந்த பிராணி எப்படிப்பட்ட பிராணிகளாக இருக்க வேண்டும் எந்தெந்த பிராணிகளை கொடுக்க வேண்டும் ஒட்டகம் இருந்தால் ஒகத்தை நம்ம நாட்டை பொறுத்தரையில ஆடு மாடு இந்த இவைகள் அறுக்கிறதுக்கு அனுமதி எனவே மாட்டை அறுப்பதாக இருந்தால் ஆட்டை அறுப்பதாக இருந்தால் அந்த மாட்டுக்கு எத்தனை வயசு இருக்கணும் ஆட்டுக்கு எத்தனை வயசு இருக்கணும் மாடுக்கு ரெண்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ஆட்டுக்கும் ரெண்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் செம்பரியாடாக இருந்தால் ஒரு வயசு இந்த மாட்டை அறுக்கக்கூடியவர்கள் ஆட்டை அறுக்கக்கூடியவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் எந்த குறைகளும் இருக்கக்கூடாது குருடாக இருக்கக்கூடாது கொம்பு உடைஞ்சதாக இருக்கக்கூடாது கால அறுவட்டதாக துண்டிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது நோயுள்ளதாக இருக்கக்கூடாது ஆரோக்கியமானதாக பிடகாத்திரமானதாக தாக நல்ல பிராணிகளை பார்த்து வாங்கிக் கொள்ள வச்சிருக்கிறாங்க கொண்டு வர நேரத்தில் காயங்கள் ஏற்பட்ட அது பிரச்சனை இல்லை அசிரியத்திலேயே குறைபாடுகள் இருக்கிறது அசிரியத்திலேயே நோய்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட பிராணிகளை கொடுப்பதை கவிழ்ந்து கொள்ள வேண்டும் அந்த பிராணிகளை அறுக்கிற நேரம் என்ை செய்ய வேண்டும் பிராணிகளை அறுக்கிற நேரம் எவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அறுக்கிற நேரம் முதலாவது சிபிலாவை முன்னோக்கியவர்களாக لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين أفضل سلطي هل كنت أريد أن أعطينا الله كورا تريد بسم الله الله أكبر بسم الله الله أكبر اللهم هذا منك ولك عند سلطي هذا ما يعرفك عندك அறுக்கத்துக்கு பின்னால உயிர்கள்ி சம்பூர்ணமான முறையில உயிர் கோயிலுக்கு துடிக்க துடிக்கத்தோடு நிறைய பேரு அணியாயிரம் பாவஞ்சான் தவறு செய்கிறான் இந்த புரோக்கர் மாதிரி இந்த அறுக்கிறவங்க அந்த வேலைக்கு அங்க இங்கையும் ஓட எடுத்தவங்க ஒவ்வொரு இடத்தையும் பிடிச்சுக்கொள்றதுக்காக வேண்டி அறுத்திட்டு அந்த உயிர் ஹல்காகிறதுக்கு முன்னாலேயே என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் உரிச்சி வெட்டி பங்கு போடுறாங்க பங்கு போட்டதுக்கு பிறகு துடுப்பிடுங்க பார்த்திருப்பீங்க உயிர் பெய்த்து ஹல்காகி அதனுடைய அசைவுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டதுக்கு பின்னால் தான் தோலை உரிக்கணும் பங்கு வைக்கணும் இந்த பங்குகளை மூன்று வகைகளாக மூன்று விதத்தில் பங்கு வைத்து தங்களுக்கு ஒரு பங்கு தன்னுடைய குடும்பத்தினர்கள் அயலவர்களுக்கு ஒரு பங்கு ஏழைகளுக்கின்ற ஒரு பங்கு இந்த மூன்று பங்குகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்நியர்கள் இவர்களுக்கு கொடுப்பதை பவிந்து கொள்ள வேண்டும் இருப்பது நெல்லம் கொடுக்கிறது பற்றி பிரச்சினை இல்லை கொடுக்காமல் இருக்கிறது தான் நெல்லம் அன்புக்குரிய அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அதுக்கு பின்னால குருபான் கொடுக்கிறதுக்கு நீத்து வைத்தவர்கள் நகம் வெட்டக்கூடாது அந்த நகம் வெற்றது வீட்டில் யாரு குருபான் கொடுக்கிறதுக்கு நீத்து வச்சிருக்காரோ அவர் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நகம் வெட்டாம இருக்கிறார் அப்படி இல்லை யாரு குர்பான் கொடுக்கிறதுக்கு நீத்து வச்சிருக்கிறாரோ அவர் மட்டும் முடிகளை களையாம நகங்களை விட்டாமல் இருக்கலாம் மற்றவங்க வெட்டின அடுத்தது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாவுடைய நெல்லடியார்களே இந்த இறைச்சியை பங்கு வைத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அந்த அறுத்தவரு வேலை செஞ்சவர் அவருக்கு கூலியாக இதை கொடுக்க முடியாது தோலை கூலியாக கொடுக்கிறது எதுவுமே அவருக்கு எடுக்க இயலாது கூலி வேறையாக பணமாக கொடுக்க வேண்டும் இந்த இறைச்சியில் இருந்து அவருக்கு கூலியாக எதுவும் கொடுக்க முடியாது இதையும் கவனத்தில் எடுத்துக் வேண்டும் அடுத்தது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை அல்லாவுடைய நெல்லடியாளர்களே இறைச்சியை அறுக்கிற நேரம் நன்றாக கவனித்துக் நமது நாடு அந்நியர்கள் வாழக்கூடிய நாடு அந்நியர்களுக்கு மத்திய நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்நியர்கள் இதை ஒரு கடவுளாகவும் வணங்குகிற காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது சிலருக்கு குடிக்காத செயலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது எங்கே பிரச்சனையை எடுக்கலாம் உருவாக்கலாம் என்று முனைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படியான கட்டத்தில் அவர்களுடைய கோபத்தை வெடிக்க வைக்காமல் அவர்களுக்கு பிரச்சனைகளை ஊற்றிக்கொள்ளாமல் மறைமுகமான இடங்களிலே அறுப்பதற்கு செய்யுங்கள் பப்ளிக் பண்ணிக்கொண்டு சிலருக்கு என்ன செய்ய பேஸ்புக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிக்கொண்டு மெசேஜ் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க தயவு செய்து இப்படியான விடயங்களை ஷேர் பண்ணுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் மாடு அறுப்பதை அங்கே குருபான் கொடுத்ததை இங்கே குருபான் கொடுத்ததை ஷேர் பண்ணுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏடிய மட்டுக்கும் அந்த அந்த கனிவுகளை... முள்ளுகளை ரோடுகளிலே சீரழிக்க விடாமல் அங்கே இங்கேயும் போட்டு கேவலப்படுத்தாமல் மார்க்கத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் ஊருக்கும் மானபங்கப்படுத்தாமல் அதனை சரியான முறையில் உங்களுடைய தோட்டங்களிலேயே புதைப்படுத்தி முயற்சியுங்கள் அப்படி இடவசதி இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு வரி செய்தி கண்ணுக்கு எட்டாத தூரத்துக்கு போங்கள் வேற எங்க சரி கொண்டு போடுங்க ரோட்டுகளில் போட்டு சீரழிச்சு தடை செய்யப்பட்ட நாட்களாக இருந்தால் அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட நாட்களாக இருந்தால் இப்ப இந்த பதிமூணு வரை காட்டிலும் எங்களுக்கு அறுக்கிறதுக்கு அனுமதி இருக்கு இந்த பதிமூனுக்கு இடையில பூரண ஒரு நாள் வந்துவிட்டால் அப்படியான கட்டத்தில் இந்த நாட்டிலே மாடு அறுப்பது ஆடு அறுப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது சட்டத்தில் நாட்டே தடை செய்யப்பட்டு தான் இருக்கிறது ஆனால் செய்யத்தான வேண்டும் என்று சொல்லி அந்த கட்டத்திலே உங்களுடைய மார்க்கப்பட்ட காட்ட பேசுகிறார்கள் நாட்டுக்கு கட்டுப்படுங்க நாட்டுக்கு விசுவாசமானவர்களாக முஸ்லீங்கள் என்று சொன்னால் நாட்டுக்கு விசுவாசமானவர்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னால் எங்களுக்கு வழிபடக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாதவர்கள் என்று இந்த நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் உணரக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகள் அல்லாவுடைய நெல்லியார்கள் அதே போன்று அந்த மாடுகளை ஆடுகளை கொழுகுறதுக்கு முன்னால அறுக்கிறல்ல கொழுகிறதுக்கு பின்னால அறுக்க ஒரு சஹாபி பந்தை சொல்றார் யார சொல்ல அவசரமாக நான் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கு இறைச்சி போய் சேர வேண்டும் அந்த இறைச்சியைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி எனவே அந்த விரச்சிட்டு நான் தொல வாரத்துக்கு முன்னாடி அறுத்துட்டு வந்துட்டேன் என்ன அப்படின்னு கேட்ட நேரம் அல்லாவுடைய சொன்னார்கள் நீ கொடுத்த அந்த இறைச்சி அது உலகையாவாக சேராதே அது சதக்காவாக போச்சு உலகையா என்று சொன்னால் பசோல் நிலையை ரொப்பிக்க ஒன்றும் சொல்லுகிறேன் ஒன்று தொழில் இரண்டாவது அறு சொல்வதற்கு பின்னாலே தான் அர்த்தம் அல்லாவுடைய நெல்லடியார்களே அதே போன்று பத்து நாட்கள் சிறப்பான நாட்கள் இருக்கிறது இந்த பத்து நாட்களிலே அதிகமான முறை அல்லாவுடைய ரசோ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே பத்து நோன்பு தென்னாள் தினத்தில் நோன்பு பிடிக்க முடியாது எனவே ஒன்பது நோன்புகள் இந்த ஒன்பது நோன்புகளை நோட்பு எடுத்தி முயற்சி கொள்ளாதவர்கள் தொழு உயர்த்தி முயற்சி செய்யுங்கள் சதக்கா கொடுங்கள் குடும்ப உறவினர்களோடு அன்பாக பரஸ்பரத்தோடு பலகு உயர்த்தி முயற்சி செய்யுங்கள் அரபாவுடைய நோன்பை பிடிப்பதில் முயற்சி செய்யுங்கள் அரபாவுடைய நோன்புஜாவுடைய பிற ஒன்பது எனவே மக்காவு அரபாயி எங்களுக்கு இங்க அரபாய் அதாவது அரபாவுடைய நோன்புன்னு சொன்ன நல்லா விளங்கிக் கொள்ளுங்க அது உலகாவுடைய குறை ஒன்பது எங்கட நாட்டில் தலைப்புரை நாங்கள் கண்டுவிட்டால் அந்த தலைப்புறையில் இருந்துதான் நாட்கள் கணிக்கப்படும் தலைப்புரை கண்டுவிட்டால் அதிலிருந்து நாங்கள் அந்த நாட்களை கணித்து எப்ப எங்கட நாட்டில் குறை ஒன்பதாவதாக வருகிறதோ அந்த நீங்கள் ஆரப்பாவுடைய நோன்பை பிடிங்கள் மக்காவுடைய ஆரப்பா இருக்க பிடிக்க போனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளை அல்லாவுடைய நெல்லடியாளர்களே இது மாதிரி நிறைய விடயங்கள் இருக்கிறது மற்ற விடயங்களையும் உங்களுடைய மகளாவில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய உளமாக்களை அணுகி இந்த உதவையாவுடைய சட்டங்களை படித்து தெரிந்து இந்த உதவையாவை கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள் எனவே எல்லாம் வல்ல அல்லா ஜல்ல ஜெலாலுகு நம் அனைவருடைய பாவங்கள் பிள்ளைகள் எல்லாம் அனுத்தல் குறிவானாக பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் மனைவி குழந்தைகள் அனைவருடைய பாவங்கள் பிள்ளைகள் எல்லாம் அளித்தல் ஆரோக்கியமான வாழ்க்கையை எமக்கு தந்தல்வானாக இவரது வாழ்க்கையினை மறக்கத்தை ஏற்படுத்தி வைப்பானாக எல்லா நிலைமைகளிடம் அல்லாவுடைய உதவியையும் ரஹமத்தையும் எமக்கு சொருந்துவானாக அஹமது